प्रपन्न ம் பிர பாரிஜாத்தய தோற்றவேத்தைக்காண முத கிருஷ்ணா கீதா மொஹே நமையம காரியா भगवान श्री பிராதிஜர் இந்த ஸ்லோகத்துல ராஜசீ புத்தி முதல்ல இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சாத்விகி புத்தியை படித்தோம் இப்போ ராஜசீ புத்தி அதாவது எங்கிட்ட இருக்கிற புத்தியானது பகுத்தறியக்கூடிய சக்தியுடையதாக இருக்கிறது அந்த பகுத்தறியக்கூடிய சக்தியில் ராஜசத்தன்மை சாத்விகத்தன்மை தாமசத்தன்மை ஆக ராஜச சாத்விக தாமசமெல்லாம் இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் எந்த புத்தி ராஜசீ புத்தி பகவான் சொல்றியா இருக்கு அதுக்கு நாள் தர்மம் அதர்மஞ்ச காரிய அகாரிய அகாரியமேவச்ச இந்த மேவங்கறது தர்மம் அதர்மம் காரியம் அகாரியம் அயதாவதேவ பிரஜாநாதி அங்க போட்டுக்கணும் பிரஜாநாதி சா புத்தி ராஜசி புத்தி பார்த்தங்கிறது வந்து அர்ஜுன சொல்றே பார்த்த அர்ஜுனா தர்மத்தையும் அதர்மத்தையும் தர்மம் அதர்மம் விதிக்கப்பட்ட கடமைகள் தர்மம் சாஸ்திரத்துல விலக்கப்பட்டது சாஸ்திர பிரதிசித்தம் கர்ம அதிக செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு ஆக இடம்பொருள் ஏவலை பொறுத்து தர்மம் அதர்மம் எல்லாம் மாறும் ஆக காரியமும் அகாரியமும் எதை எந்த இடத்துல எப்படி செய்யணும் எதை எந்த இடத்துல எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஆக இடம் காலம் ஆட்கள் சூழ்நிலை இதை பொறுத்தெல்லாம் தர்ம அதர்ம விவகாரங்கள்லாம் மாறும் இந்த இடத்துல இந்த தர்மத்தை செய்யணும் இந்த இடத்துல இந்த தர்மத்தை செய்யக்கூடாது இந்த இடத்துல தர்மம் அதர்மம் ஆயிடும் இந்த இடத்துல அதர்மம்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறது தர்மமாகும் அப்படின்னு புரிஞ்சு செய்யணும் அதுக்கு சரியான விவேகசக்தி வேலை செய்யணும் அதை தான் இங்கே என்ன சொல்கிறார் ரெண்டாவது வரியில் சொல்கிறார் அயதாவத்துன்னா யதாவத்துன்னு அர்த்தம் சரியாக புரிஞ்சுக்கிறதுல சிலதெல்லாம் சரியா இருக்கும் சிலதெல்லாம் தப்பாக இருக்கும் சாத்திக புத்தி தப்பே பண்ணாது மேக்சிமம் தப்பு பண்ணாது இது அப்பப்போ மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கும் ரெண்டும் இருக்கும் ஆஹா யதாவத்துன்னா உள்ளவாருன்னு அர்த்தம் அயதாவத்துன்னா உள்ளவாறு இல்லை சர்வத்தக நிர்ணயத்து எப்பவுமே ஒழுங்கா தெரிஞ்சுக்கும் சொல்லிட முடியாது சில சமயம் மிஸ்டேக் பண்ணிடும் அது அப்படிப்பட்ட புத்தியானது அந்த எண்ணங்கள் மையமான அந்த இது அதை விற்பிமதி புத்திங்கிறது வந்து எண்ணங்கள் மயம்தானே அது தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் குழப்பம் வந்துடும் அப்பேற்பட்ட புத்தி ராஜசி புத்தின்னு புரிஞ்சுக்கணும் நமக்கே வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம புத்தி இப்போ ராஜசத்தன்மையில் இருக்குதுன்னு நாம் புரிஞ்சுக்கிண்டு அதை சாத்விகத்தன்மை ஆக்கிறதுக்கு சத் சங்கம் சாஸ்திர விச்சாரம் பெரியவங்கள்ட்ட கேட்கறது இப்படிலாம் பண்ணி அதை சரி பண்ணிக்கணும் சாத்விக புத்தியாக மாற்றிக்கணும் ஆகவே நம்ம இதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கணும் நம்ம மனசுக்கு எல்லா நேரம் ஒரே மாதிரி மனசு இருக்காது பதினாலாவது அத்தியாயத்திலே படித்தோம் பத்தாவது ஸ்லோகத்தில் ரஜஸ்தமாபிபூய சத்வம் பவதி பாரத ரஜஸ்தத்துவம் தமச்சைவ தமஸ்தத்துவம் ரஜஸ்ததா சில சமயம் ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் சில சமயம் தமோகுணம் மேலோங்கி இருக்கும் சில சமயம் தான் சத்வகுணம் மேலோங்கி இருக்கும் படிச்சிருக்கோம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறை அமைச்சாதான் மனசு சத்துவ பிரதானத்துக்கு போகும் ஆகவே இந்த ஸ்லோகத்துல பகவான் ராஜசீ புத்தியினுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ருக்கார் இத நாம புரிந்து கொண்டு இந்த ராஜசி புத்தியிலிருந்து விலகி அடையணும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓமாரானந்த